ீிாமூர் சுந்திரம்ைபாய சூத்தீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சனோஸ்மே மாதே ஷா த்தமேவிரவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்சி மோ நமோ குருபிய प्रत्यगर्थो ோப்பளவரனோமமஸ்மி ஓ பங்கேஷ்ணுமே பசேமாஜா ஸிரேரங்கை வாசி ஸ்வந்திரோ வவ ஸ்வஷா விஷவே நரிஷ்டேமி மயலம் ஜாத்தம் प्रतिष्ठितम् மயி மயி महानहं विश्वमिदं மஹமி புரானோஹம் புருஷோஹமீஷா ஹிரண்மயோஹம் சிவரூபீ பிரம்மதேவர் ஆஸ்வலாயன மகர்ஷியோட பிரார்த்தனைக்கு இணங்கி பிரம்மவித்யையை உபதேசம் பண்ணியிருக்கிறார் இதை முடிகிற பகுதியில் நாம் இருக்கோம் ஆக அவஸ்தாத்ரயம் பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மஸ்வரூபமான ஆத்மாவத்தான் அதிஷ்டானமாக கொண்டிருக்கிறது ஆத்மா வேற பிரம்மன் வேற இல்லை ஆக எந்த ஒரு தத்துவம் இந்த சரீரத்துக்கு ஆதாரமோ அதே தத்துவந்தான் பிரபஞ்சத்துக்கும் ஆதாரம் ஆகவே ஆதார தத்துவம் ஒன்று தான் ஆதாரம் ஆனந்தம் அகண்ட போதம் ஆக உண்மையிலே சொல்லணும்னா இண்டிவிஜுவாலிட்டியும் இல்லை டோட்டாலிட்டியும் இல்லை ஆக வியி சமஷ்டி ரெண்டுமே கல்பித்தம் மாயா கல்பித்தம் அத்தியஸ்தம் இதுதான் அத்வைத பிரம்ம வித்ய இந்த வித்தியை தான் இரண்டற்ற பிரம்மஸ்வரூபத்தை பற்றின ஞானம் இதை நாம் விவகாரத்தில் புரிஞ்சுக்கிறோம் இந்த பாரமார்த்திக் சம்சார நிவத்திக்காக மோட்சத்துக்காக இந்த ஞானத்தை நாம் பெறுகிறோம் இப்போ ஆஸ்வராயண மகர்ஷிக்கு பிரம்மதேவர் ஞானம் நமக்கும் பிரயோஜனம்தான் கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இனி அடுத்த மந்திரம் அனோரணியான் இந்த மந்திரமெல்லாம் அர்த்தம் பார்த்தாச்சு இனி இருபத்தி ஒன்னாவது மந்திரம் அபாணிபாதோஹமிந்தியசக்தி பசியாச்சு சுணோமிய கர்ண விப்பாஸ்தேத்த மம்தி பாமிய புணோோமிய கர்ண விவித்தூப்ப வே மமித் சதாஹம் இந்த மந்திரம் பிரம்மன் சர்வ் என்று உபதேசிக்கிறது சர்வஜன் சொன்னால் சர்வ பிரகாஷகா சர்வஜன் சொன்னால் சர்வம் ஜானாதி இ சர்வஜ் இங்கிலீஷில் ஆம்னீஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அர்த்தம் இங்கே எடுத்துக்கல ஆம்னீஷியன்ட்டுங்கிறது ஈஸ்வரனுக்கு இருக்கிற ஒரு குணம் இங்கே வந்து சர்வஜத்வம் இங்கே பிரம்மனுடைய ஸ்வரூபம் அந்த சர்வஜத்துவம் ரெண்டு விதமாக சொல்கிறோம் சர்வஜன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சவன்னா என்ன எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாத்தையும் ஒருத்தனரை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கடவுளை சொல்கிறோம் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா சிருஷ்டியை பண்ணினவர் அவர் ஆ சர்வச கர்த்தா சர்வஜா எல்லாத்தையும் படைத்தவருக்கு எல்லாத்த பற்றினா ஞானம் இருக்குமா இருக்காதான்னா இருக்கும் அந்த சர்வஜத்வம் வந்து ஈஸ்வரன் நமக்கு பின்னமான ஈஸ்வரனோட ஒரு குணம் கடவுளுக்கு எல்லாம் தெரியும்ப்பா சில பேருக்கு நம்ம பண்ணுறது ஒன்றும் புரியலன்னா பகவானுக்கு தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா கடவுளுக்கு தெரியும் உனக்கு சொல்லி நான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் பழக்கத்தில் சொல்கிறோம் கடவுளுக்கே வெளிச்சம்னு சொல்கிற போது கூட கடவுளுக்கு தான் தெரியும்னு அர்த்தம் என்ன உண்மையோ எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இல்லாமல் உலகத்தில் நடக்கிறது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு எல்லாமே தெரியாது நியூஸ் பேப்பரில் வரதெல்லாம் சத்தியமாக என்ன அதனால் என்ன சொல்லுவோம் பகவானுக்கு தான்ப்பா வெளிச்சம் எல்லாம் கடவுளுக்கே வெளிச்சம் அப்படிங்கிறோம் அப்போ அது இப்போ தான் தெரியுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆனால் இங்கே சொல்கிற சர்வஜத்வம் என்னன்னா இந்த சர்வஜத்வங்கூட மாயினால் கற்பிக்கப்படுறது வாஸ்தவமாக சர்வஜன் கிடையாது சர்வமே இல்லாத போது சர்வஜன் இந்த சர்வங்கிறதே சர்வம்னா எல்லாம்னு அர்த்தம் எல்லாம்கிறது மாயா காரியம் எல்லாம் கொஞ்சம் கூட குறைய எல்லாமே என்னென்ன பாடம் நடத்துறதுக்காக உபதேசாதயம் வாதகா ஃபார் டீச்சிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம் விஷயம் புரிஞ்சால் மௌனம்தான் பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது யோசிக்கவே எண்ணத்துக்கே வேல்யூ இல்லாத போது இங்கே பேசுறது அதனால் இங்கே என்னென்னா இந்த இந்த மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பிரமாணம் இல்லாத சர்வஜன் பிரமாணம் இல்லாத எது நமக்கு ஞானம் வேணும்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் ஒன்றும் படிக்கணும் படித்தால் இது ஒரு பிரமாணம் தானே சப்த பிரமாணம் காது கண் மூக்கு நாக்கு தோல் இதை வச்சுன்னு தான் உலகத்தை அறிகிறோம் இதில் எதாவது ஒன்று குறைஞ்சாலும் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது இப்போ கண்ணு பார்க்க முடியலேன்னு சொன்னால் அதை பற்றின ஞானம் வரப்போகிறது இல்லை அதே மாதிரி இப்போ பார்க்குறோம் இந்த ஜீவராசிகளோட சரீரத்தை பார்த்தா இந்த புழுவுக்கெல்லாம் ஸ்பரிசம் ஒன்று தான் தெரியும் அதுக்கு கண்ணு காதெல்லாம் ஒன்றும் இல்லை அது மாதிரி ஓரறிவு ஓரறிவை வெளிப்படுத்தும் உடல்கள் ஆனால் ஓரறிவு உயிர்னு சொல்லிடுறோம் உடல்கள் தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஓரறிவை வெளிப்படுத்தும் உடல்கள் ஈரறிவை வெளிப்படுத்தும் உடல்கள் இதை பற்றி தொல்காப்பியத்தில் இருக்குது நிறைய நூல்களையும் இருக்குது தொல்காப்பியத்தில் பாப்புலராக இருக்குது ஈரறிவை வெளிப்படுத்தும் உயிர்கள் மூன்றறிவை வெளிப்படுத்தும் உடல்கள் நான் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சா தான் அது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் அது அதுக்குள்ளே கருவிகள் இல்லாமல் எந்த ஜானத்தையும் நம்ம அடைய முடியாது இப்போ ஹியூமன் பாடியில் இந்த ஃபைவ் சென்ஸ் இருக்குது அதை தவிர உள்ளுக்குள்ளே வந்து சிக்ஸ்த்து சென்ஸ்ன்னு சொல்கிறோம் என்னதுன்னா எல்லாத்தையும் பகுத்தறியது இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் இது மற்ற சரீரத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கு கிடையாது இருந்தாலும் அது குறைச்சல் ரொம்ப குறை அதுக்குள்ளது தான் இருக்கும் நம்ம மாதிரி அதுக்கெல்லாம் ரிலீஜன் இல்லை நாய்க்கோ பூனைக்கோ மதமாக இருக்குது வர்ணம் இருக்கா வர்ண தர்மமோ ஆசிரம தர்மமோ வேதாந்தமோ எதோ படிச்சுன்ட்டு இருக்காது அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஹியூமன் பாடியில் தான் இதெல்லாம் மனித உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவர்களுக்கு தான் இதெல்லாம் இவ்வளவு வாய்ப்பு நம்ம சாஸ்திரப்படி பிரம்மன் இருக்குது பிரம்மனை பற்றி பெற அதை படிச்சுட்டே இருக்கும் பரம்பிரம்மை ஆனால் இந்த சிருஷ்டியை பற்றி பார்க்குற போது நம்முடைய நமக்கு இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வச்சுன்னு பார்க்குறதே நம்ம என்ன சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறத வச்சுன்னு சொல்கிறோம் இந்த ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப பாடத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் இது அனாதி அனாதின்னு சொன்னால் எப்போ இருந்து இருக்குதுன்னு தெரியாது நான் எப்போ இருந்துருக்கேன் கடவுள் எப்போ இருந்து இருக்கார் நான் எதுலேருந்து வந்தேன் இந்த ஜீவாத்மா இருக்காரே இந்த இப்போ இந்த பாடத்தை மறந்துணும் இப்போ இப்போ நம்ம படிச்சுன்னு இருக்கிற பாடத்தை மறந்து வச்சுட்டு தனியாக பார்க்கணும் இந்த மாயை மாயைங்கிற விஷயத்தை விட்டால் கூட இதில் ஒரு ஒழுங்கு இருக்குது இப்போ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்க்கை இப்போ நம்ம இருந்துருக்கோம் இதை உண்மையுன்னு நம்பின்னு இருக்கோம் வேதாந்த சொல்கிறது நீதை உண்மையு நம்பின் இருக்கியோ அது உண்மையே இல்லை கற்பனைங்கிறது நம்ம நம்மளுடைய இப்போ இருக்கிற இதில் நமக்கு இருக்கிற என்ன ஒரு பிடிப்புனாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஒருவேளை பிரம்மன் கற்பனையாக இருக்குமோ இல்லையா அப்படி தானே தோணும் இந்த படிக்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோமே இந்த பிரம்மன் ஒருவேளை கற்பனையாக இருக்கும் போட்டுருக்கு இது எப்படி கற்பனையை சொல்கிறது நான் சாலிடாக இங்கே உட்காந்துன்னு இருக்கேன் எல்லாம் நடந்துட்டுருக்கேன் இதைப்போய் எப்படி இமேஜினேஷன் சொல்கிறேன் இமேஜினேஷன் சொல்ல இது ஒரு கற்பனை இதில் ஏதோ ஒரு விவகாரம் நடந்துட்டுருக்கு இதை போய் கற்பனைன்னு சொல்லுகிறார்களேன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டோம் வேதாந்தத்தில் சொல்கிற கடவுளை வேணா பிரம்மனை வேணா கற்பனை சொன்னாலும் சொல்லுவோமே தவிர நமக்கு இதில் அவ்வளோ ஒரு பிடிப்பு இருக்குது அப்போது நான் இதெல்லாம் முதல்ல நிறைய வகுப்புகளில் சொல்லுவேன் அது இப்போ இங்கே ஞாபகப்படுத்துனேன் இந்த சர்வஜத்துவத்தை பற்றி பேசுறதுனால இந்த ஜீ ஆத்மா எதிலிருந்தும் உண்டாகலை ஜீவாத்மாவை கடவுள் படைச்சார்லாம் சொல்லப்படாது ஜீவாத்மாவை கடவுள் படைக்க கிடையாது பரமாத்மாவையும் யாரும் படைக்க கிடையாது ஜீவாத்மாவையும் யாரும் படைக்க கிடையாது பரமாத்மாவையும் யாரும் படைக்க கிடையாது சில பேர் நினச்சிட்டு இருப்பா உயிர்களை இறைவன் படைத்தார்னு சொல்லுவாள் அப்படி உயிர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன இறைவனும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார் இறைவனையும் யாரும் படைக்கவில்லை உயிர்களையும் யாரும் படைக்கவில்லை இது ரொம்ப முக்கியம் இது ட்ரக் ரொம்ப சம்பிரதாயமான சாஸ்திர உபதேசம் இது ஒரு பக்கம் இந்த உயிர்களுக்கு அஜ்ஞானம் ரொ இருந்துட்டே இருக்கு எப்ப இருந்தும் இருக்குன்னே தெரியாது இந்த ஜீவர்களுக்கு அஜானம் எப்பவுமே இருந்துன்றிருக்கு ஈஸ்வரன் எப்பவும் ஞான ரூபமாகவே இருக்கார் அவர் ஈஸ்வரன் ஞானத்தோடய இருக்கார் இந்த அக்ஞானத்துக்கு பேர் தான் சாஸ்திரத்தில் காரணசரீரம்னு பேர் இந்த ஜீவர்களுக்கு இருக்கிற அக்ஞானத்துக்கு பேர் காரணசரீரம்னு பேர் ஆக நான் ஒரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலுங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் சோளுங்கிற சில பேர் சோல்னு சொன்னால் சரி வராது சோலுக்கு வேறு மீனிங் இருக்குங்கிற ஐ ஹாவ் சோல்ங்கிறான் ஐ ஹேவ் சோல்னாலே அப்புறம் சோல் அப்புறம் ஹூ ஹேம் ஐ அப்படின்னு கேள்வி வரும் அப்போ வந்து நம்ம நம்ம வேதாந்தபடி ஒன்றா சொல்லணும்னா பிரம்மன்னு சொல்லி ஆகணும் இதனால் சோல்ங்கிறது பொதுவான ஆத்மா ஜீவாத்மா செல்ஃப் லைஃப் லைஃப்னா பிராணன் அதில் இங்கிலீஷ் சப்தங்களை விட்டுருங்க ஆகா அக்ஞானம் அக்ஞானம் கூடவே இருக்குது உயிராகிய எனக்கு அக்ஞானம் எப்போவுமே இருக்குது அது மாத்திரம் இல்லை எனக்கு மனசும் எப்போவுமே இருக்குது மனசும் எப்பவுமே இருக்குது மனசு மனசில் எண்ணங்கள் இதுவும் எப்போவுமே இருக்குது இந்த ரெண்டும் என்னை விட்டு பிரியாது எனது பிரம்மனை விட்டுருங்க உயிர் அறியாமை மனம் உயிரும் அறியாமையும் மனமும் எப்பவும் என் கூடவே இருக்கு என்னை விட்டு பிரிய மனமும் அறியாமையும் உயிரும் சேர்ந்து தான் இருக்குது ஆனால் இது என்ன பண்ணுகிறதுனா உடம்பை மாத்திரை மாற்றிகிட்டே இருக்குது ட்ரெஸ் சேஞ்சு பண்ணுற மாதிரி உடம்பை மாத்திரம் மாற்றிகிட்டே இருக்குது ஸ்தூல சரீரத்தை மாற்றிகிட்டே இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் புல்லாகி பூடாகி குழுவாய் மரமாகி எத்தனை உடம்பு எடுத்தோமோ தெரியல இனி எத்தனை உடம்பு எடுக்கணுமோ தெரியல அப்படிலாம் சொல்றோம் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னம் எத்தனை எத்தனை பிறவியோ விரைவா கட்சி ஏகம்பனே அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறோம் நான் எடுத்த ஜனனம் கணக்கில் எழுத தொலையாது பாட்டெல்லாம் பாடுறோம் ஆக இந்த சரீரந்தான் எடுத்துன்னு இருக்குது ஆனால் இந்த மைண்ட் மனசுன்னு சொல்கிறேன்னே இந்த மனசுக்கு எல்லா சக்தியும் மனசுக்கு பேர் சாஸ்திரத்தில் சூக்ம சரீரம்னு பேர் சூக்ம சரீரம் ஆக இந்த ஜீவன் எப்போவுமே காரண சூக்ம சரீரத்தோடு இருந்துகிட்டே இருக்கான் இந்த காரண சரீரமும் சூக்ஷ்ம சரீரம் எனக்கு இருக்குது இந்த சூக்ம சரீரத்தில் நிறைய சக்தி இருக்குது சூக்ம சரீரத்தில் நிறைய சக்தி இருக்குது ஆனால் அந்த சக்தி வெளிப்படணும்னா அதுக்கு ஸ்தூல சரீரம் வாணும் அதுக்கு ஸ்தூல சரீரம் இல்லைன்னா இந்த சூக்ம சரீரத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படாது அப்போ மனுஷிய சரீரத்தில் தான் இந்த ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் அதாவது அப்புறம் வந்து இந்த கர்மேந்திரியங்கள் ஆக்டிவ் ஆர்கன்ஸ் இது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் வேலை செய்கிறதுங்கிறது இப்போ தான் ஹியூமன் பாடியில் தான் நல்லா வேலை செய்யும் ப்ராக்டிஃபை ஆகும் மற்ற பாடியில் வேலை செய்யாது மற்ற சரீரத்துக்குள்ள இந்த சூக்ம சரீரம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது புழு உடம்புக்குள்ளையோ மற்ற உடம்புக்குள்ளேயும் எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஃபுல்லாக வேலை செய்யாது மனுஷ சரீரத்துக்குள்ள மாத்திரம்தான் நல்லா வேலை செய்யும் மனுஷ சரீரத்துக்குள்ள தான் இந்த விசாரமே பண்ண முடியும் மற்ற சரீரத்துக்குள்ளே இதை யோசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது திங்க் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது அதனால தான் சாஸ்திரத்தில் மனுஷ ஜென்மாவை மாத்திரம் ஞாத்ரு கர்த்திருக்த்ரு ஜென்மா இது அறியவும் முடியும் வேலை பண்ணவும் முடியும் அனுபவிக்கவும் முடியும் மற்ற உடம்பில் அனுபவிக்கத்தான் முடியும் அறியவோ செயல்படவோ முடியாது மற்ற உடம்பில் வந்து இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் சொத்து சேர்க்கவோ ஃபேமிலியை ரன் பண்ணவோ என் ஜாதி ஒன் ஜாதினு சொல்லவோ மொழி பிரச்சனை ஜாதி பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது மற்ற உடம்பில் ஒருவேளை அது பரவாயில்லையோன்னு கூட தோணும் இப்போ இருந்து இதில் இருக்கிறபோது பார்த்தா ஆனால் இது இருக்கும்போது தானே அது புரியவே செய்கிறது அதில் இருக்கும்போது ஏதாவது புரியுமா இந்த ஹியூமன் பாடிக்குள்ளே மாத்திரம்தான் இந்த சட்டில் பாடி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறது இது எதுக்கு இதுக்காக தான் சொல்ல வந்தேன் அதாவது இதெல்லாம் இத்தனை இந்த பிரமாணம் இருக்கு எவ்வளவு தூரம் பிரமாணம் இருக்கோ அதை பொறுத்து ஞானம் ஏற்படும் இன்னொரு ஸ்பெஷல் இன்னொரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்லாம் சொல்கிறாள்லையே அது மாதிரி இன்னொரு சென்ஸ் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நாலெட்ஜ் வரும் இதிலேருந்து என்னென்னா சென்ஸ் கம்மியாக இருந்தால் நாலெட்ஜு குறையும் சென்ஸ் கூட இருந்தால் நாலெட்ஜு இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே பாடத்தில் இங்கே என்ன இருக்குன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அது வந்து கேட்குற மாதிரியும் பார்க்குற மாதிரியும் முகர்ற மாதிரியும் இருக்குது வாஸ்தவமாக எனக்கு எந்த விதமான எனது இந்திரியங்கள் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறது இந்த மந்திரம் மந்திரத்தை பார்த்தா தெரியும் அகம் அபாணி பாதஹா அகம்னா என்ன நான் நான்கிறபோது இங்கே எதை குறிக்கிறதுன்னா நான்னா இண்டிவிஜுவல் கிடையாது நான்கிறது இங்கே சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ்ஸை குறிக்கிறது அஹம் அபாணி பாதா பாணினா கை தண்ட பாணி சக்கரபாணி கோதண்ட பாணி சாரங்க பாணி இந்த பாணி பாணினா கை இந்த பாணி அ பாணினா அனர்த்தம் எனக்கு கைகள் கிடையாது ஒன்று ஒன்றா சொல்கிறார் கைகள் இல்லை அப்புறம் என்னென்னா எனக்கு கால்களும் இல்லை கை கால்கள் எனக்கு இல்லை இப்போ நான் நம்ம என்ன சொல்லுவோம் எனக்கு கை இருக்குது காலிருக்கு மூக்கு இருக்குது நாக்கு இருக்குது சொல்லிட்டுருவோம் ஆனால் என் பிரம்மனா என்ன தெரிஞ்சுக்கிற போது என்ன சொல்கிறேன்னா அகம் அபாணி பாதஹா ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா உண்மையிலே எனக்கு பாணி பாதம் கிடையாது ஆனால் நான் சமஸ்த பாணிகளாலேயும் சமஸ்தாதங்களாலேயும் நான் நடக்கிறேன் சஹசிரசீருஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத் அதுதான் அர்த்தம் அதுக்கு நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்த ஏ என்ன அர்த்தம்னா சஹசிரன்னு சொன்னால் ஆயிரம்னு அர்த்தம் இல்லை கவுண்ட்லஸ்னு அர்த்தம் எண்ணற்ற மாட்டுத்தலை கொசுத்தலை புலித்தலை எல்லாத்தலையும் சேர்ந்து தான் சஹசிர சீருஷா புருஷகாங்கிறது சைத்தன்யம் சைத்தன்யம்தான் தலையோடு இருக்குது ஏகப்பட்ட தலையோடு இருக்கேன் ஏகப்பட்ட பலவிதமான மனுஷ தலை மாத்திரம் எல்லா விதமான அனிமல் ஓரறிவு உடம்பு ஓரறிவை வெளிப்படுத்துகிற உடம்பு ரெண்டறிவை வெளிப்படுத்துகிற உடம்பு அதை சொன்னேன் இப்போ இந்த சூக்ம வந்து இதில் தான் நல்லா வெளிப்படுறேன் இது உண்மை இல்லைங்கிறதெல்லாம் வேறு விஷயம் படிக்கிறபோது ஆரம்பத்தில் இதுக்காக சொல்லித்தரும் என அநேக வக்ரநயனம் அநேகாத்புத தரிசனம் அநேக திவ்யாபரணம் திவ்யா அநேகோத்தியதா இருந்து பண்ணுறதெல்லாம் இதுதான் ஆஹ அபாணி பாதோகம் அச்சிந்திய சக்தி அச்சித்திய சக்தினா யாராலையும் இந்த சக்தியை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அதாவது இந்த சைத்தன்யத்தினுடைய மகிமையை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கடினம் சைதன்யம்னா சைத்தன்யமாக சொல்லிவிட்டேன் அதுக்கு மகிமை சக்தி கூட கிடையாது ஆக்சுவலாக சக்தி இருந்ததுன்னு சொன்னால் சைத்தன்யத்துக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னால் சக்தி கூடும் சக்தி குறையும் சக்தி வெளிப்படும் சக்தி வெளிப்பட எனக்கு பேசுகிற சக்தி இருக்குது நான் பேசலாம் பேசாமல் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது மாதிரி சக்தி கூடுறது சக்தி குறையிறது அதனால் சுத்த சைத்தன்யத்தில் சக்தி எல்லாம் கிடையாது இங்கே என்ன வியாக்கியானக்காரர் சொல்கிறார் இதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது அப்படிங்கிறார் அச்சித்தியம்னு படித்தோம் இல்லையா ஏற்கனவே அச்சித்தியம் விசிந்தியம் எல்லாம் படித்தோமே அந்த அர்த்தத்தில் பண்ண அச்சிந்திய சக்தி எல்லாம் அகம் அகம் அச்சித்திய சக்தினு அர்த்தம் எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை ஆனால் நான் வந்து இந்த மாயையினால இந்த மாயா சக்தி சக்தினாலே மாயாதான் இந்த மாயா சக்தியினால நான் எல்லாத்தையும் செயல்படுத்துகிறேன் நான் இல்லாமல் மாயை வேலை பண்ண முடியாது மாயை இல்லாமல் நானும் வேலை பண்ண வேண்டிய அவசியம் மாயை வேணும் மாயை இல்லாமல் நான் காரியம் பண்ண முடியாது நான் இல்லாமல் மாயையும் காரியம் பண்ண முடியாது இப்போது இந்த பாடிலே வச்சு கூட எனக்கு வந்து பேசுகிற சக்தி இருக்குன்னா கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா பேச முடியாது பேசுகிற சக்திக்கு கான்ஷியஸ்னஸ் வேணும் கான்ஷியஸ்னஸ்ஸும் கம்யூனிகேட் பண்ணணும்னா பேச கம்மியாக இது வேணும் ஆனால் பேசணுமாங்கிறது தான் கேள்வி பேசணுமா யோசிக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி மாதிரி இங்கே அச்சித்திய சக்தினா நான் எந்த சக்தியையும் உடையவனும் அல்ல ஆனால் எண்ணற்ற சக்திகள் இயங்குவதற்கு காரணமாக நான் இருக்கிறேன் இங்கே தான் உங்களுக்கு எல்லோருக்கும் குழப்பம் வரும் இப்போ ரெண்டு சொல்லிகிட்டே இருக்காரு மாயா சக்தின்னு ஒன்று சொல்கிறாரே இப்போ பிரம்மன்னா சைத்தன்யம் அப்புறம் வந்து மாயான்னா ஒன்று இருக்கே அப்படின்னா அந்த மாயைக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதை இக்னோர் பண்ணணுங்கிறோம் அது நிழல் மாதிரி அதுக்கு மதிப்பு தரக்கூடாது அதுக்கு ரியாலிட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் அது எவ்வளவு நல்ல மாயையா இருந்தாலும் சரி மோசமானதா இருந்தாலும் சரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றோம் ஆஹ அச்சுகு பசியாமி அகம் அச்சுகுன்னா எனக்கு கண் கிடையாது ஆனால் நான் பார்க்கிறேன் கண் இல்லாமல் நான் காண்கிறேன் நான் நடக்கிறேன் சும்மா யோசிக்க வைக்கிறந்தான் ஒன்றும் பயப்படாது என்னது உண்மையே புரியலையே காலில்லாமல் நான் நடக்கிறேன் கையில்லாமல் நான் எல்லாவற்றையும் எடுக்கிறேன் உண்மையிலே எனக்கு கை கிடையாது எனக்கு கால் கிடையாது காலும் கையும் என் மீது கற்பிக்கப்பட்டவைகள் கண்கள் இல்லை ஆனால் நான் காண்கிறேன் கண்கள் இல்லை கண்ணால் காண்பதற்கு காரணமே நான் தானே இப்போ உணர்வு மனம் கண்கள் பொருள்கள் பொருள்கள் கண்கள் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன கற்பிக்கப்பட்ட கண்கள் வாயிலாக நான் காண்பவன் போல காணப்படுகிறேன் ஆனால் உண்மையில் நான் காண்பவன் அல்ல தான் பாடும் காண்பவன் போல் காணப்படுகிறேன் நான் காண்பவன் அல்ல ஏன்னா பார்க்குறதுனால சஞ்சலம் சைத்தன்யத்துக்கா மனசுக்கா ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அதனால் அதனால் எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டாலும் சஞ்சலம் தான் சஞ்சலம் இல்லாமல் சந்தோஷம் கொயட்டாக இருக்கிறதுல வெளிப்படுறதுன்னு சொல்லுவோம் ஆனாலும் அது ஒரு விதமான நுண்மையான சஞ்சலம் தான் சந்தோஷம்னா குஷி தானே உடனே கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டு எந்தையா சொல்லுவோம் நான் நான்கண்ட இன்பம் பெருகையை வையகம் ஒரு நாலு பேருக்காக சொல்லணும் ஓ ஒரு வஸ்துவை பார்க்குற போது ஏற்படுற சந்தோஷம் எல்லாம் மனசோட தர்மம் ஒன்று ரொம்ப மோசமான காட்சியை பார்க்கணும் அதுவும் வருத்தமாக இருக்குது அதுவும் சஞ்சலம்தான் ஆக பார்க்கறதுனால நமக்கு சுகமும் இருக்குது துக்கமும் இருக்குது ஆனால் இங்கே என்ன உப்ப இங்கே என்ன உபனிஷத்தை என்ன சொல்லுகிறதுன்னா அகம் அக்ஷு சன் பசியாமி கண்கள் இல்லாமல் பார்க்கிறேன் அப்படின்னா நம்மளை யோசிக்க வைக்கிறது வேறு ஒன்றும் இல்லை சிந்திக்க வைக்கிறது ஆ நான் பார்க்கலை கண்கள் தான் பார்க்கிறது ஆனால் நான் கண்கள் இல்லை கண்கள் பார்ப்பதற்கு காரணமாக நான் இருக்கிறேன் பஸ்யாமி அஜக்ஷுகு நீங்கள் இதில் எல்லாம் போட்டுக்கணும் எண்ணற்ற கண்கள் வாயிலாக கண்ணற்ற நான் உலகத்தை பார்க்கிறேன் அப்படின்னு பிரம்மம் பேசுறது எண்ணற்ற கண்கள் வாயிலாக கண்களற்ற நான் காண்பவன் போல் காணப்படுகிறேன் அப்படி படிக்கணும் எண்ணற்ற கண்கள் வாயிலாக கண்ணற்ற நான் இந்திரிய ரகிதான்னு அர்த்தம் இந்திரிய ரகிதா இந்திரியங்களுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்குறேன்னு அர்த்தம் நான் இல்லைன்னா இந்திரியங்களுக்கு பிரகாசம் இல்லை இப்போ இந்திரியங்கள் வந்து பிரகாசப்படுத்துகிறேன் இந்திரியங்கள் பார்க்கறதெல்லாம் என் மீது அவன் என்ன பார்க்குறான் நான் அவனை பார்க்கறேன் அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கோம் ஆனால் அவன் வாஸ்தவமாக பார்க்கறது கண்கள் இந்த மாயாசக்தி தான் விசித்திரமாக எல்லாம் பார்த்துட்டு அவஸ்தப்பட்டுருக்கு அது மாயாசக்தி இல்லை அதுக்கு சைத்தன்யம் வேண்டி இருக்கு அதை தான் நம்ம சிதாபாசன்னு சொல்லிவிடுறோம் சம்சாரின்னு சொல்லிவிடுறோம் நான் அதெல்லாம் உள்ள போலே இப்போ சூணோம் அக்கருணா அகம் ஸ்ருணோமி நான் கேட்கிறேன் காது இல்லாதவனாக கேட்கிறேன் எண்ணற்ற காதுகள் வாயிலாக நான் கேட்பவன் போல் காணப்படுகிறேன் என் மீது கேட்கும் தன்மை கற்பிக்கப்பட்டிருக்கிறது எல்லா உடல்கள் வாயிலாகவும் என் மீது கேட்கும் தன்மை கற்பிக்கப்பட்டிருக்கிறது விவித்த ரூபாம் விஜாநாமி விதவிதமான வடிவங்களை எல்லாம் நான் அறிகிறேன் இந்த அரிதல் என்பதும் எனக்கு கிடையாது உண்மையிலேயே இந்த அறிதல் தெரிஞ்சிக்கிறதுங்கிறது வந்து அந்தகரண தர்மமே தவிர ஆத்ம தர்மம் அல்ல ஆத்மாவனுடைய இது இல்லை இப்போ படிச்சுட்டு இருக்கோம் நம்ம சொல்கிறோம் பிரம்மன் படிக்கிறாரா ஜீவன் படிக்கிறானா இப்போ பிரம்மன் டீச் பண்ணுறாரா ஜீவன் டீச் பண்ணுறாரு விஷயம் புரிஞ்சாச்சுன்னா இதெல்லாம் விட்டுவிடுவோம் அங்க அதுக்குதான் அப்படி யோசிக்க வைக்கிறது கேட்குறவனும் இல்லை பாட நடத்துறவனும் இல்லை விஷ்வம் பசியக்காரணையாந்திஷ் ஆச்சாரியத்தையுபுத்தாத்மனே ஜாதிவா எஷ புருஷா மாயா பரித ஸ்ரீ குருமூர்த்தையே நமயுதம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தையே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியுமா விஸ்வம் பஷி இந்த யூனிவர்ஸை பார்க்குறான் எப்படி பார்க்குறான்னா இதில் நிறைய காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்குது காரிய காரணத்தையா பஷத்தி ஏகப்பட்ட காரிய காரணம் விதைக்கு மரம் காரணம் மரத்துக்கு விதை காரணம் இப்படியே அப்பா பிள்ளைக்கு காரணம் பிள்ளைக்கு அப்பா காரணம் இப்படியே காரிய காரணத்தையா பசியத்தி விஸ்வம் பசியத்தி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்தத்த பசியி ஸ்வஸ்வாமி சம்பந்தத்த விஸ்வம் பசதி என்னோட சுவாமி நான் இந்த சேவகன் சுவாமி பிருத்தியன் சேவகன் அப்படின்னு நான் தலைவன் தொண்டன் என்று இந்த பிரபஞ்சத்திலே எல்லாருக்கும் இந்த புத்தி இருக்கு அப்புறம் சிஷ்ய ஆச்சாரியத்தையா விஷயம் பசி சிஷியர்கள் குரு என்று பார்க்கிறார்கள் சிஷ்ய ஆச்சாரியத்தையா பசியத்தி ததைவ பித்ரு புத்திராதி அப்பா புள்ள ஆத்மனா பேதத்தா பசியத்தி இதெல்லாம் அதாவது இந்த எக்ஸாம்பிள் இதை எடுத்துட்டார் அதாவது காரியக்காரணையாந்திஷ் ஆச்சாரியத்தையுபுரா ஆமன சிம்பாச்சுன்னேதம் பசியா விஷ்வம் பசியா நேற்று எல்லாம் வேற்றுமையோடு பார்க்கறான் பசி படையே பார்க்கறான் எப்போ பாக்கிறான் ஜிர பசியத்த அப்புறம் பசியத்த விஷம் பசியக்காரணையாந்திஷ் ஆச்சாரியத்தையுபுராத்மேதே ஜாகிருதிவா யுருஷா புருஷான்னா இந்த ஆத்மச்சைதான் இந்த இடத்துல அப்படி எடுத்துவோம் அதாவது என்னது அஜானத்தோட கூடியிருக்கிறது கொஞ்சம் கடினம் தடம் அப்போ என்னென்னா மாயா பரிபிராமித்தஹாசன்னு பசி எல்லாம் மாயேங்கிறது மாயினால் இப்படி பேத புத்தியை பார்க்குறான் அப்பாவாவது பிள்ளையாவது குருவாவது சிஷ்யனாவது பகவானாவது பக்தனாவதுதான் கேட்டவுடனே என்னவோ பண்ணும் பகவானாவது பக்தனாவது குருவாவது சிஷ்யனாவது அப்பாவது பிள்ளையாவது எல்லாம் மாயா பரிபிராமிதா பசித்தி மாயினால் மயங்கி போய் இந்த வேற்றுமைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து உணர்ச்சி வசப்படுகிறான் சுகதுக்கங்களுக்கு ஆளாகிறான் இப்போ இதுலேருந்து விடுபடுறதுக்கு இதுதான் வழி அதுதான் இங்கே வேறு விதமாக சொல்லியிருக்கு விவித்த ரூபாம் அகம் விானாமி என் மீது கற்பிக்கப்பட்டிருப்பவைகளை நான் நன்றாக அறிகிறேன் நான் கற்பிக்கப்பட்டிருக்கிற ஸ்லோகத்தில் மந்திரத்தில் இல்லை நான் சேர்த்துக்கிறேன் விவிக்த ரூபா அதான் அர்த்தங்க விவிக்த ரூபம்னா என்ன அர்த்தம் விதவிதமான இந்த வடிவங்கள் எண்ணற்ற வடிவங்கள் அத்தனையும் என்ன பண்ணுறேன்னா அஹம் விஜாமி விஜாமி கிருஷ்ணர் கீதையில் சொல்றாரு இல்லையா ஏழாவது அத்தியாயு நினைக்கிறேன் வேதாஹம் சமதிதா வர்த்தமானவிஷியாணி சூதா கஷ்ட ஏழாவது அத்தியாயந்தான் அதாவது அர்ஜுனா கடந்ததையும் அறிவேன் வரப்போவதையும் அறிவேன் இப்பொழுது இருப்பதையும் அறிவேன் என்று சொல்ல வேண்டியதில்லை ஆனால் என்னை யாரும் அறியமாட்டார்கள் சமதீதானி வேத வர்த்தமானி வேத பவிஷ்யாணி வேத வேதன கஷ் மாம்து வேதன கஷ்டன என்னை யாரும் அறிவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எல்லாத்தையும் அறிகிறேன் எதுவும் என்னை அறியாது அறிய முடியாது அறியப்படும் பொருள் எதுவும் என்னை அறிய முடியாது நச்சாஸ்தி வேத்தா வேத்தான்னா என்ன அர்த்தம் என்னை அறிவது எதுவும் இல்லை ஏன்னா அகம் சித்து சதா சித்து இதுதான் முக்கியம் நான் எப்பொழுதும் உணர்வாகவே இருக்கிறேன் உணரப்படுபவனாக நான் இல்லை இதனுடைய தாற்பயம் நீங்கள் கொஞ்சம் கடினம் தான் இது புரிஞ்சுக்கிறது தாற்பரியம் என்னென்னா இந்திரியங்களெல்லாம் எங்கிட்ட இரவல் வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கறது ஆனால் பார்க்கறதெல்லாம் எம்பேரில் கற்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அபாணி பாதோஹம சிந்திய சக்தி பசியா சுணோமிய கருண அஹம் விஜாமி விவித்த ரூபா நிவேத்தா மமச்சித் சதாஹம் அஹ மம வேத்தா நஸ்தி என்னை அறிபவன் இந்த இடத்துல மாமாங்கிறத மாமன்னு போட்டுக்கணும் என்னை அறிபவன் ஒருத்தனும் கிடையாது நான் தான் எல்லாவற்றையும் அறிபவன் போல காணப்படுகிறேன் நீங்கள் ஏன் ஒன்று இன்னொன்று வச்சுங்கோ இந்த அரிபவன் என்கிற தன்மையும் கற்பனை ஏன்னா அறியப்படுற பொருள் அனைத்தும் கற்பனைன்னு சொன்ன அரிபவன்கிற தன்மையும் கற்பனை இந்த சர்வக்ஞத்துவம் அப்படிங்கிறத ஆம்னி பட்டன் எடுத்துக்க கூடாது சர்வக்ஞத்துவம் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு இருக்கிற ஒரு குணமாக நாம் வச்சிருக்கோம் அதுவும் சூப்பரிம்போஸ் அத்வைத சித்தாந்தப்படி கடவுளும் சூப்பரிம்போஸ் பண்ணப்பட்டவர்தான் ஏன்னா ஜீவர்களும் கல்பித்தம் ஈஸ்வரனும் கல்பித்தம் ஜகத்தும் கல்பித்தம் சுகம் கல்பித்தம் துக்கம் கல்பித்தம் எல்லாம் சர்வம் மாயா கல்பித்த தேச கால கலன வைச்சித்ய சித்திரீகிருத்தம் பீஜஸ்ந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங்னர்விகல்பம் புன மாயா கல்பேச காலகலனா மாயா கல்பேச காலகலனா தேசம்னா என்னென்ன ஸ்பேஸ் காலம்னா என்ன டைம் மாயா கல்பேச கால கலனா கலனான்னா கூட்டம் சமூகம் மாயா கல்வித்தேஷ கால கலனா இதெல்லாம் எப்படி இருக்குண்ணா விமா இருக்கு தெரியல மாயா கல்பித்தேச கால கலனா வைச்சி மாயா வீவ விஜும்பயதி இந்த பிரம்மன் எப்படி இருக்குன்னா மாயாவி மாறி இருக்கு மாயா வீவ விஜும்பயத்யபி மகா யோகீவயஸ்வே மாயாவி இவ மகா யோகி இவ மாயாவியை போல மகா யோகியை போல ஸ்வேச்சையா இதெல்லாம் இப்படி எல்லாம் வந்துருது கடைசியில பார்த்தா யார் இருக்கா நான் சொப்னத்தை தான் சத்தியம் சொப்னம் சத்தியம் இல்லை அது மாதிரி இந்த ஜாகிரதை அனுபவிக்கிறவன் தான் சத்தியம் ஜாகிரத் சத்தியம் இல்லை இல்லையா பு புரியுறதா சொப்னத்துலேருந்து எழுந்த பிறகு சொப்னத்தை சத்தியம்னு யார்த்தியா சண்டைக்கு போகவிடும் சொப்னத்தை பார்த்தவன்தான் சத்தியம் சொப்னம் சத்தியம் இல்லைங்கிறது யாருக்கு தெரியும் சொப்னத்தை பார்த்தவனுக்கு தெரியுமா சொப்னத்தை பார்க்காதவனுக்கு தெரியுமா பார்த்தவன் தான் தெரியும் சொப்னம் சத்தியமாக இல்லைதான்னு சொப்னத்தை பார்த்தவனுக்கு தானே தெரியும் சொப்னத்தை பார்க்காதவனுக்கு சத்தியம் தெரியாது ஆனால் எல்லாேருக்கும் சொப்னம் இருக்கா இல்லையா அவன சொ சொ அவனுக்கு சத்தியம் சொன கா காலத்தில் அதனால தான் சொனம் பிராத்திபாசிகம் வரும் சொப்னம் பிராத்திபாசிக சத்தியம் இதுவும் வந்து என்னதுன்னா மாயா திருஷ்டியில் சத்தியம் மாயா இருக்கிறதுனால அது எல்லாம் உண்மை மாதிரி இருக்கு ஆஹா காண்பவனே உண்மை காண்பவன் என்னும் தன்மையும் உண்மை கிடையாது அதுதான் இங்கே விஷயம் காண்பவன் என்னும் தன்மையும் உண்மை அல்ல காண்பவனுக்கு ஆதாரமாக இருக்கும் உணர்வே உண்மை இப்படி போடுங்க உணர்பவன் உணரப்படும் பொருள் அனைத்தும் உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன உணர்பவன் உணர்பவன்னா என்ன இருந்தோம் ஐ ஃபீல் அப்படிங்கிறான் இல்லையா உணர்பவன் உணரப்படும் பொருள் உணர்வதற்குரிய கருவிகள் அனைத்தும் உணர்வில் கற்பிக்கப்பட்டவை நான் உணர்பவன்கிற ஸ்டேட்டஸ் கூட கிடையாது உணர்பவன்கிறது கூட உணரப்படும் பொருளின் கோணத்திலே சொல்லப்படுகிற சொல் உணர்பவன் என்பது கூட உணரப்படும் பொருளின் கோணத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு சொல் அதனால் உணர்பவன் என்பதும் உண்மை கிடையாது இதை புரிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி பேசவே மாட்டோம் திரும்ப திரும்ப என்னத்தை பேசுறது விஷயத்தை புரிய வைக்கிறதுல தான் தாத்பரியம் ஒரு ஸ்லோகம் இருக்குது உமியை எடுத்து அரிசியை எடுத்ததுக்கு பிறகு உமியை தூக்கி போடுற மாதிரி சாஸ்திரத்தை படித்து விஷயம் புரிஞ்ச பிறகு சாஸ்திரத்தை தூக்கி போடுன்னா அப்படி இருக்கு பலாலமிவ தான்யார்த்தி தியஜெத் கிரந்தம் அதுக்காக விட்டுட்டு டிவி பார்க்க போயிடப்படாது அதுக்கு பதிலாக பேசாமல் படிச்சுட்டுருமோ அதான் நீங்கள் விட்டுடுங்க சொல்லிவிட்டேன் படித்தாச்சு புரிஞ்சாச்சு அப்புறம் இருக்கவே இருக்க பழவினையும் சம்சாரத்துக்குள்ளே போகிறேன்னா நாட் அலௌடு அதுக்காக பேசாமல் இதையாக படிச்சு ஒன்று தியானம் பண்ணிட்டு தியானம் பண்ணின்ட்டு வேற ஒன்றும் பண்ண விடாது அகம் சதா சித் ஸ்வரூப்பாக சித்துன்னு சதான்னு சொன்னா என்னாங்கிறதும் கால திருஷ்டி தான் தேச திருஷ்டி தேசம் காலம் ரெண்டுமே இல்லை சதா என்ன சர்வத்திர என்ன என்ன பண்றது யோசிக்காத பேசாத யோசிக்காத பேசாது யோசிக்காத பேசாத யோசிக்கிறதும் பேசுறதும் எம் மேல கற்பிக்கப்பட்டு யோ சிந்திப்பதும் பேசுவதும் கல்பனை சிந்திப்பதும் பேசுவதும் கல்பனை அப்படின்னு படித்ததுக்கு பிறகு போகிறோம் ஏன்னா இது புரிஞ்சிட்டப்பறம் சிந்திப்பதும் பேசுவதும் கல்பனைங்கிற ஞானம் வந்ததுக்கு பிறகு சிந்திக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ தாற்பயம் கிடையாது நீங்களும் சொல்லிடுவேன் சிந்திக்க நாங்கள் கேட்கவும் போவதில்லை சிந்திக்கவும் போவதில்லை கரெக்டு தானே குரு என்ன சொல்றாருனா சிந்திப்பதும் பேசுவதும் கல்பனைனா நாங்கள் கேட்பதும் யோசிப்பதும் கல்பனை அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு தானிக்கு தீனிக்கு சரி போய் தீ முடிஞ்சு போச்சு பாடம் இதுதான் சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் தான் அஹ அபாணிபாதோகம் அச்சித்திய சக்தி அ சர்வ கரண விஹீன சர்வஜ அதுதான் இந்த பாடத்தினுடைய விஷயம் என்னென்னா சர்வ கரண விஹீன சர்வஜகா எல்லா கரணங்களிலிருந்தும் விடுபட்ட எல்லா அறிவுக்கும் காரணமான பேரறிவு அனைத்து விற்பிஜானங்களுக்கும் சாட்சியாக இருக்கிற யம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் இங்கே சொல்கிறாரு இந்த மந்திரத்தை இன்னும் நான் யோசிச்சுருக்கேன் பிறகும் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம் வேதை வேதாந்த கிருத் வேத விதேவச்சாஹம் न न न न भूमिरापो ந புணியபே மம न चांबरंच வேதாந்தேதவிதேவா புணியப்பன்மேந்திரியுர நூமிரா போக பிரம்மனுடைய லக்ஷணங்களை எல்லாம் சொல்லியிருக்கார் இதத்தான் சாஸ்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணுகிறது அநேக்கைஹி வேதைஹி அகமேவ வேத்யா இந்த இடத்துல அகமேவ வேத்தியகான்னு சொல்கிறது எதுன்னா என்னத்தான் அறிஞ்சுக்க வேதங்கள் அனைத்தாலும் அறியப்பட வேண்டியவன் நானே அப்படின்னு சொல்கிறவர் யார் கடவுள் சொல்கிறாரா ஜீவன் சொல்கிறான் நான் வேதங்கள் அனைத்தாலும் அறியப்பட வேண்டியவன் நானே நமக்கு எப்போ ஒரு சம்ஸ்காரம் என்னென்னா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே இப்படித்தான் இப்படி கையை எப்படி நீட்டின்டாதான் சொல்ல முடியும் அப்படியே பழகி போய்டு இறைவா அது நல்லது தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை ஆனால் என்னவோ எங்கேயோ இருக்கிற மாதிரியோ நினச்சிட்டு நான் யாருன்னே தெரிஞ்சுக்க முடியாது எல்லாருக்கும் என்னென்னா இந்த இண்டிவிஜுவாலிட்டி அதுதான் ப்ராப்ளம் இந்த தன்னுணர்வு இருக்கே அகம் அஸ்மின்னு சொல்லிவிட்டால் பரவாயில்ல நான் இருக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல நான் ஆணாக இருக்கிறேன் பெண்ணாக இருக்கிறேன் மனிதனாக இருக்கிறேன் நான் பிராமணனாக இருக்கிறேன் கஷத்ரியனாக இருக்கிறேன் அப்புறம் நான் தமிழனாக இருக்கிறேன் இது எல்லாத்தையும் வச்சுட்டு எனக்கு இப்போது சொல்லட்டுமா உங்களுக்கு தெரிஞ்சுவிடும் என்னன்னு ஆ எனக்கு இந்த ராசி இருக்கிறது இந்த ராசி இருப்பதால் இந்த கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கிறது ஆகவே அந்த கிரகத்தினுடைய தாக்கத்துக்காக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று ஜோசியர் சொல்லியிருக்கிறார் அந்த ஜோசியருடைய ஜாதகம் எப்படியோ ரெண்டே போகணும் இப்படிலாம் ஜாதகத்தையெல்லாம் வச்சுட்டு கடவுளே என்ன சுவாமி ஏண்டா சுவாமி என்ன படைச்ச எதுக்கு படைப்பானே இப்படி அவ ஆசைப்பட வைப்பானே அவஸ்தப்பட நான் கேட்டேன் நான் உன்னை படைக்க சொல்லி எல்லாம் வேணாலும் கேட்கலாம் ஆனால் இங்கே வந்து இந்த வேதை அநேகை ரகமேவ வேத்யான்னா இந்த ஜீவனுக்கும் ஜகத்துக்கும் எது ஆதாரமோ அதைத்தான் வேதத்தால் தெரிஞ்சுக்கணும் இந்த அகம்னுங்கிற பதம் சொன்னால் கூட மூல காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அது வேறு ஒன்றும் இல்லை அகம்னு இந்த காண்டெக்டில் ஏற்கனவே படித்து தெரிஞ்சிருந்ததுனால இந்த இடத்துல சைதன்யம்னு அர்த்தம் அனைத்து வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே அப்படின்னு நான் சொல்கிற போது நானேங்கிறது இந்த உடம்பு மனசை குறிக்காது எல்லார் ஆதாரமாக இருக்கிற மெய் உணர்வைத்தான் அந்த உணர்வைத்தான் குறிக்கும் அன்றே மெய் அதனால் உணர்வுக்கு மெய்னு பேர் உணர்வே மெய் ஆஹ என்னால் மெய் உணர்வு அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆஹா வேதங்கள் அனைத்தினாலும் அறியப்பட வேண்டியது பிரஜானம் பிரம்ம வேதங்களால் அறியப்பட வேண்டி அனைத்து வேதங்களாலும் அறியப்பட வேண்டியது சர்வே வேதா எத் பதமாந்தி தபாகும்சிச்ச சர்வாணிச்ச எதிச்சோரியம் சரந்தி தே பதம் சங்கிரேணீ தங்கிரேண பிரவசியே கீதேலிங் பகவான் சொல்றர் எதம் வேதவிதோ வதந்தி விசந்தி யதோ வீத்தராதிச்சோமரீ தங்கிரேண பிரவசியே கீதையிலே இருக்கு அஹ அபராண சர்வசாஹம் ஹிருதி சன்னிவிஷ்ட மத்திருஜான போகனஞ்சேதைச்சர்வைரகமேவிய வேதாந்த வேதவிதேவச்சாஹம் அந்த இடத்துல அகம்னா என்னன்னா ஸ்ரீகிருஷ்ணன் வேதைச்ச சர்வைரகமேவே அப்படின்னு சொன்னால் ஸ்ரீகிருஷ்ணனை கோபி போட்டு மூக்குவரைகி இழுநாள் ஈ அவ்ந்தான் சும்மா அவரை மாத்திரம் தனியாக நிறுத்தாத பக்கத்தில் ராதேவி அதனால் என்னன்னா கிருஷ்ண வேதை சர்வை ரஹமேவ வேல் டோல்ட் அப்படி சொல்லுவோம் எல்லாம் சொல்லி ஊர் முழுக்கப்படி எல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப இது பண்ணிவிடுவான் ஆனால் உண்மையிலே தாத்பரியம் என்னன்னா கிருஷ்ணரே கீதையில் பல இடங்களில் சொல்கிறார் வடிவமில்லாத எனக்கு வடிவத்தை முட்டாப்பைய கல்பிக்கிறாங்கிறார் அப்படி அவ்வக்தம் வக்தி மாபன்னம் மன்னந்தே மாம் அபுத்தயா அவஜானந்தி மாம் மூடாக மனுஷீம் தனுமாஷீம் தனுமா பரம் பாவம் அஜானந்தஹா மமாவியம் அனுத்தமம் இப்பேற்பட்ட என்ன வந்து இந்த உடம்புல இருக்கிறதுனால என்னென்னமோ உடம்புக்குள்ள வரையிருக்கப்பட்டவன் போல என்னை தவறாக கருதுகிறார்கள் என்கிறார் அந்த போர்ஷன் எல்லாம் எப்படி தான் இன்டர்பிரட் பண்ண முடியுமோ தெரியல ஆ வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா வேதங்கள் அனைத்தினாலும் அறியப்படுபவன் நானே இந்த நானேங்கிறது இங்கே உணர்வே அப்படின்னு அர்த்தம் சைத்தன்யத்தை உபதேசிக்கிறது தான் வேதத்துக்கு தாற்பயம் ஆஹ ஜீவேஸ்வர ஜெகத் பேதத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி அதுக்காக கொண்டு போகிறது இல்லை ஜீவேஸ்வர ஜெகத் பேதத்தை நீக்கிறதுல தான் தாத்பரியம் அதுதான் இங்கே உபதேசம் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் படிப்போம் ஹரி ஓம் ஓம் பத்ரங்கருணே பிஸ்ருனுயாம தேவாக பதிரம் பசியே மாக்ஷபர் யஜத்ராஹ ஐயனே எனதுள்ளே நின்று ஹரி ஓம் ஆதிகருநாஸ்வீ